காற்றலை நேர்களுக்கு வழக்கம் தினமூறு துளிக்காக உங்களால் மேலும் வடை அடை நல்ல முருகலா வரணுமா ஜவரிசிய எடுத்து நல்லா வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு தோசை மாவுளியோ ஆடு மாவுளியோ வடை மாவுளியோ ஒரே ஒரு ஸ்பூன் அந்த பவுடரை எடுத்து கலந்துட்டு சுட்டு பாருங்க தோசை வடை அடை எல்லாமே கிறிஸ்பியா முருவலா வரும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம் Stop, uh bro. -huh.